நாம் பார்த்து கொண்டிருப்பது கால்கோட்காதை என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் இந்த கண்ணையைக்கு சிலை எடுக்கின்ற சேரமன்னனுடைய இந்த செயல் புல்காப்பியத்திற்கு முற்றிலும் மாறுபட்டு நாம் இங்கே நோக்க வேண்டும் காப்பியத்தில் புறத்திணையில் ஒன்றாகிய வெற்றி திணைக்குரிய துறைகள் காட்சி கல்கோள் நீர்ப்படை நடுதல் தொல்காப்பியர் சொல்லுவார் போர்க்களத்திலே ஆனிரை கவர் செல்கின்ற வெட்சி வீரர்கள் தாங்கள் வீரப்போர் புரிந்து போனால் அவர்களுக்காக அவர்களை கண்ட காட்சி அவர்களுக்காக ஒரு கல் எடுத்தல் அதனை நீர்ப்படை செய்தல் பிறகு அந்த கல்லை நடுதல் நட்ட பிறகு அந்த தலைவனை வாழ்த்துதல் அல்லது தெய்வமாக போற்றுதல் என்று தொல்காப்பியம் கூறுகிறது இது முற்றிலும் ஆண்களுக்குரிய துறைகளாகும் ஆனால் இளங்கோவடிகள் இதை கண்ணகிக்குச் சொல்லுகிறார் கண்ணகிக்கு கல் எடுத்தல் கல் கொண்டு வருதல் அதனை நீராட்டுதல் அதற்கு வழிபாடு செய்தல் என்ற துறைகளை தனித்தனி காதையாகவே அவர் அமைக்கின்றார் இந்த மாற்றம் தொல்காப்பிய நெறிக்கும் முற்றிலும் மாறுபாடாக இருக்கிறது ஆண்களுக்கே உரிய இந்த கல்லெடு கல் நடுதல் அதை வணங்குதல் அதை தெய்வமாக போத்துதல் தொல்காப்பியத்திலே கூறப்பட்டிருந்தும் இளங்கோவடிகள் இதனை கண்ணகிக்கு கொண்டு வந்ததற்கு என்ன காரணம் என்று நான் ஆராய்ந்தேன் அப்படி ஆராய்ச்சியில் எனக்கு கிடைத்த முடிவு என்ன என்றால் எந்த ஒரு பெண்ணும் தமிழகத்தில் தனித்து நின்று ஒரு அரசனோடு போரிட்டு அரசனோடு வாய்ப்போரிட்டு அவனிடத்திலே வழக்குரைத்து வெற்றி பெற்று அவனை குற்றவாளியாக்கி அவன் தன்னைத்தானே தவறு செய்தவன் என்று ஒப்புக்கொள்ள செய்து அவன் இறந்து போக அவன் மனைவியும் இறந்து போக மதுரையையும் எரித்த ஒரு தனிப்பெரும் தெய்வமாக கண்ணகி விடங்கிய காரணத்தினால் இளங்கோவடிகள் ஆணுக்கே உரிய அந்த வீர மரபு பெண்ணுக்கும் இருந்ததால் கண்ணகிக்கு கல்லெடுத்தல் நடுதல் ஆகிய காட்சியோடு வாழ்த்துக்காதையும் சேர்த்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே கூறிதை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும் நேற்றைய செய்தியை மீண்டும் நாம் நினைவுக்கு கொண்டு வந்தால் கனகவசியர்களை அவர்களுடைய ஐநூறு ஐம்பது வீரர்களையும் சேர்த்து அவர்களை வளைத்து சிறைப்படுத்தி நான் சேரன் செங்குட்டுவன் பிறகு அவர்களிலே அவர்களுடைய தலையிலே இமயத்திலிருந்து கொண்டு வந்த கல்லை வைத்து அவர்களை சுமந்து கொண்டு வருமாறு செய்தான் என்பது நாம் நேற்று பார்த்த செய்தியாகும் இவ்வாறு இமயமலை சாரிகளையும் ஓதி வாழ்ந்த மண்ணுயிர்களை காத்தும் வேள்வி வேள்வித்தீயை ஒருபோதும் அணையாதபடி அருள் வாழ்வை நடத்தும் அந்த போற்றி காக்க வேண்டும் என்று தன்னுடைய தூதுவரை அழைத்து இந்த செய்தியை படையினருக்கு தெரிவிக்குமாறு சொல்கிறான் பிறகு தன் அமைச்சன் வில்லவன் கோதையோடு போரினை வென்று முடித்த படைமரவர் பலரையும் ஏவி பொன்னிறமாய் மின்னும் கோடுகையுடைய இமயத்தில் ஒப்பத்த பத்தி தெய்வமாகிய கண்ணையைக்கு படிமம் அமைக்கின்ற கல்லினை பெயர்த்து கொண்டு வந்தான் அதனை கனகவசை தலையில ஏற்றி கங்கை கரைக்கு கொண்டு வந்தான் அந்த வடநாட்டு அரசர்கள் தென்மிழ் ஆற்றல் அறியாது மலைந்த ஆரிய மன்னர்கள் அனைவரையும் வென்று அவன் வென்ற நேரம் என்று சொல்கிறார் பதினெட்டு நாழிகையிலே ஆயிரக்கணக்கான வீரர்கள் பகை வீரர்கள் இறந்து போமாறு அந்த போரினை முடித்தான் செங்குட்டோனுடைய சினம்பொருந்திய தன் வேர்படை வீரர்களுடன் கங்கையாற்றின் கரையை அடைந்து அங்கு அனைவராலும் வணங்கத்தக்க பத்தினி தெய்வமாக கண்ணைக்காக எடுத்து வந்த கல்லினை சாத்திரங்களை கற்ற அந்தடர்களை கொண்டு நீர்படுத்தி அந்த நீர்படுத்துகின்ற முறையை ஒழுங்காக செய்து கண்ணை செய்யப்படுகின்ற அந்த சிலை கங்கையிலே நீராட்ட பெற்றது அதற்குப் பிறகு செங்கோட்டுவன் ஒழு வீட்டிருக்க போகிறான் அதாவது வடநாட்டில் வடநாட்டு அரசர்களினாலே உண்டாக்கப்பெற்ற மணிமண்டபங்களும் பொந்தகடுகளால் வேயப்பட்ட நாடக அரங்கமும் பூக்களால் புனையப்பட்ட பந்தலும் அரசற்குரிய மதிப்பு மிக்க அந்த ஆசனமும் அவன் அவனு அவனுடைய சிறப்பை குறிக்கின்ற வகையிலே நூற்றுவர் கண்ணரால் அழகுற அமைக்கப்பட்டன தெளிந்த நீரை உடைய கங்கையின் தென்கரையிலே வெட்ட வெளியில் அமைந்திருந்த பாசறையிலே செங்குட்டுவன் தங்கினான் அந்த பாசறையில் இதுகாரும் போரிட்டு வெற்றி பெற்று விளங்கிய வீரர்களையும் போரிலே வெற்றி பெறுவதற்காக அவன் செய்கின்ற செய்தி அடுத்து கூறப்படுகிறது வீரப்போர் உரிந்து விழுப்புண்பட்டு வீரர்களுக்கே உரிய வகையிலே வானூலகம் புகுந்த அந்த வீரர்களுக்கு பெருமை செய்கிறான் பகைவரை போர்க்கிளத்திலே புறநூதுகுட்டுமாறு அவர்களை கொன்று தலையையும் தோளையும் தனித்தனியாக துண்டிக்கப்பட்டு களத்திலே கிடத்திய வீரர்களை பாராட்டினான் அரசர் அளித்த செஞ்சோற்றுக்கு சிறப்புக்கும் விளையாக தம் வாழ்வையே விலையாக தருகின்ற மரவர்களை வீரத்துடன் பாராட்டினான் அது மட்டுமல்லாமல் பகைவரை கொன்று குவித்து தாமும் வாழ்பட்டு அவர்தன் குடும்பத்தையும் நினைத்து போற்றுகின்றான் போர்க்களத்தில் போரிட வந்த பகை வீரர்கள் தம் கையில் இருந்து வாடுடனே வெட்டுண்டு விழும்படி போரிட்டு தம் முடிவில் வெற்றிமாலை சூடிய வீரரை பாராட்டுகின்றான் வலிமையான தேரினையும் பொடிஞ்சியும் தேர்வீரரும் விழுமாறு எதிரிகளை வெட்டி வீழ்த்திய வீரர்களை ஆற்றலால் பொலிவுற்று திகைந்த மரவர்களையும் பகைவரு புறந்திட்டு ஓடுமாறு செய்த வாழ் வீரர்களையும் வருகை என அழைத்து பெற்ற வெற்றிக்கு பரிசாக பொன்னால் செய்த வாகைப்பு மாலைகளை பெருமை பொருந்திய பதினாளில் பரிசு கொடுப்பதற்கென ஒதுக்கப்பட்ட நேரம் கழிந்த பின்னரும் நெடுநேரம் வரை இருந்து பரிசு வழங்கி பொலிந்த மார்புடன் அரச இருக்கையிலே வீட்டிருந்தான் சேரன் செங்குட்டுவன் என்று இளங்கோவடிகள் பெருமைப்படுத்துகின்றார் அந்த நேரத்தில் அதாவது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அவன் பரிசுகளை வழங்கி முடிக்கின்ற நேரத்தில் அங்கே வந்து சேருகின்றான் மாடலமறையவன் என்ற அண்ணனன் இவனை நாம் முன்பே நாம் பார்த்திருக்கிறோம் கோவலனுடைய சிறப்புகளை கவுண்டியறி எழுத்திலே கூறியவன் மாடலமரையவன் இப்பொழுது சேரன் செங்குட்டுவனிடத்திலே அவன் வந்து அவனை பாராட்டுகின்றான் சேரன் செங்குட்டுவன் கண்ணைய படிமத்தை நீராட்டுதொரு கங்கைக்கரையிலே நூற்றுவர் கண்ணரால் அமைத்து கொடுக்கப்பட்ட அரண்மனை போன்ற பாடு இருக்கையில் அமர்ந்து போரிலே வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை நல்கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கு மாடலமரையவன் தோன்றி அரசனை வாழ்த்துகின்றான் அரசனை வாழ்த்தி நீ பெற்ற இந்த வெற்றி மாதவி மடந்தை காணல்வரி பாட்டு காரணமாகப் பெற்ற வெற்றிதான் என்றும் கனகவசியர் முடித்தலையை நெறித்ததும் காணல்வரி பாடலே என்றும் கூறினான் அதை கேட்ட சேரன் செங்குட்டுவன் நான் மறைகளையும் கற்றுச் சேர்ந்த நீ நமது பகை அரசர் பலதும் அறியாத நகைப்பு கூறிய செய்தியினை கூறினாய் நீ சொன்ன அச்சொல்லின் பொருள் யாது என்று கேட்டான் மாடலமறையவன் கூறிய அந்த சிலப்பதிகார கதையின் ஒரு பகுதியை குன்றக்குறவையில் சீத்தலை சாத்தனார் சேரன் செங்குட்டுவனுக்கு கூறியதை இங்கு நாம் நினைத்து பார்க்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக மாடலமறையவன் சொல்லுகிறான் கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்து மாதவி இடத்திலே வாழ்ந்த காலத்தில் மணிமேகலை என்றொரு மகபை பெற்று அதன் பொருட்டு தன் பொருளையெல்லாம் இழந்து தன் வீட்டிற்கு திரும்பி வந்து கண்ணகியோடு சிலம்பை எடுத்து கொண்டு அதனை விற்று மதுரையிலே வாழலாம் என்ற நோக்கத்தில் மதுரைக்கு வந்து பொய்த்தொழிக் கொள்ளனால் கழ்வன் என்று குற்றம் சாட்டப்பெற்று அந்த தீவினையானது வாண்டியன் நெடுஞ்சொழியனையும் கொன்று அவளுடைய மனைவியையும் கொண்டு மதுரையும் தீக்காயிற்று அதற்கு பிறகு கண்ணகி நின் நாட்டிற்கு வந்து குன்றக்குறவர்கள் பார்க்கும் நேரத்தில் அவர்களிடத்திலே தன் குறையை சொல்லி வருந்துகிறாள் அப்பொழுது கோவலன் வான ஊதியிலே வந்து அவளை அடைத்து செல்வதை குன்றக்குறவர்கள் உன்னிடத்திலே கூறினார்கள் நீ அவளை அவளுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று விரும்பிய காரணத்தால் நீ கண்ணகிக்கு கல்லெடுப்பதற்காக வடநாட்டிற்கு வந்தாய் என்பதும் அந்த கல்லினை கனக விஷய ஏற்றி அவர்கள் அழுத்தம் முடிந்த நிலையிலே துன்பப்பட்டார்கள் என்பதும் நீ அறிய வேண்டிய செய்திகளாகும் ஆகவே இது வினைப்பயனினாலே நிகழ்ந்த ஒன்றாகும் இளங்கோடிகள் சொல்வினைச் சிலம்பு தீவினை சிலம்பு என்று முன்னரை சுட்டி இருக்கிறார் காலிலே அணிய வேண்டிய சிலம்பை எப்போது கோவலன் கையிலே எடுத்தானோ அப்பொழுதே தீவினை சிலம்பு தன்னுடைய சூழ்வினையை செய்ய தொடங்கியது அதன் விளைவாகத்தான் நீ கண்ணகிக்கு கோவில் எடுக்க கல்லெடுப்பதற்காக வடநாட்டிற்கு வந்தாய் என்பதும் அங்கே பெரிய போரினை நிகழ்த்தி நீ பெரிய வெற்றியை பெற்றாய் என்பதும் நீ அறிய வேண்டிய உண்மையாகும் எனவே மாதவி காணல் வரி பாடல் பாடாதிருந்தால் கோவலன் மாதவியை பிரிந்திருக்க மாட்டான் அவன் பிரிந்த காரணத்தினாலே தான் இந்த பெரிய வெற்றியும் கனகபசிய தலையிலே கல்லை ஏற்றிய தன்மையும் கண்ணைக்கு நீ சிலப் நீ சிறப்பு செய்ய கல்லெடுத்து வருகிற அந்த செயலும் நடைபெற்றன என்று மாடலமரையவன் சேரன் செங்குட்டுவனுக்கு கூறுகின்றான் நான் அகத்திய முனிவர் வாழும் பொதிகை மலையை வலம் செய்து குமரியிலே நீராடி மீண்டு வருகிற நான் நேரே என் சேரநாட்டை நோக்கி செல்லாமல் புகழ்மிக்க வணிகனை உடையவனுமான பாண்டியனது மதுரைக்கு சென்றேன் இது என் முன்னைய ஊழ்வினை என்று எண்ணுகிறேன் வெற்றி மிக்க படைய உடைய பாண்டிய மன்னனை தன்னை தன்னுடைய ஒற்றை சிறம்பாலே வெற்றி கொண்டாள் கண்ணகி என்ற செய்தியை கேட்டதும் நான் ஊர் மன்றத்திலே மாதறி வந்து கோவலன் குற்றமற்றவன் மன்னனே தவறிடைத்தான் இடைக்கொலை பிறந்த மக்களே அடைக்கலப்பொருளை நான் இழந்து விட்டேன் ஆகவே நான் இந்த இருள்மிக்க இடையாமத்தில் நான் தீக்குடிக்கின்றேன் என்று உயிர் விட்டு விடுகிறாள் இதனை மட்டுமல்ல இந்த இரப்பு செய்தியை நான் கோவலனுடைய கோவலனுடன் துணையாக வந்த கவுந்தி அடிகளிடத்திலே சொன்னேன் கவுந்தி அடிகள் நான் உடன் வந்த காரணத்தினாலோ என்னவோ கண்ணைக்கு இத்தகைய துன்பம் நேர்ந்தது என்று உண்ணா நோய் இருந்து உயிர் விட்டு விட்டார் அதற்கு பிறகு கோவலனுடைய பெற்றோரிடத்தில் இந்த செய்தியை சொன்னேன் கோவலன் இறந்த செய்தியை கேட்ட அவர்கள் அவன் கோவலனுடைய தந்தை துறவியானார் கோவலனுடைய தாய் இறந்தார்கள் மீண்டும் கண்ணகியின் கண்ணகி பிறந்த சென்று அங்கும் இந்த செய்தியை கூற அங்கேயும் கண்ணகியின் தாய் உயிர் நீக்க கண்ணகியின் தந்தை துறவு பூண்டார் எனவே என் வாய்க்கேட்டோர் இறந்தோர் உண்மையின் நன்னிற்கு அங்கை ஆடப் போந்தேன் என்று சொல்லுகிறான் அதாவது தன்னுடைய இந்த சிறப்பு செய்தியை கேட்டவர்கள் ாலே இதனால் எனக்கு தீமை விளையுமோ என்பதனால் அந்த பாவத்தை போக்கிக் நான் கங்கையிலே நீராட வந்தேன் என்று சொல்கிறான் இதனை நாம் முன்பே ஒருமுறை கண்ணகி சோமகுண்டம் சூரியகுண்டத்திலே மூழ்கினால் பயனுண்டு என்று தன் பார்ப்பனத்தோடு தேவந்தி கூறியதை ஏற்காமல் அது தமிழர் பண்பில்லை தீடென்று என்று ஒதுக்கிய செய்தியை நாம் பார்த்தோம் அதுபோல இங்கே சேலன் செங்குத்தவனிடம் மாடலமரையவன் சொல்லுகிறான் என் வாய்க்கேட்டோர் இறந்தோர் உண்மையின் நன்னீர் கங்கை ஆடப் போந்தேன் பலர் இறப்பிற்கு என் வாய்சொல்லே காரணம் எனவே அப்பாவத்தை போக்கிக் நான் புண்ணிய நதியாம் கங்கையில் நீராட வந்தேன் இதுவே என் வருகைக்கு காரணம் என்று சேரன் செங்குட்டோரிடத்திலே மாடலமரையவன் கூறுகின்றான் எனவே இங்கே நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய மரபு திருவிழுவர் போல புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற கருத்துக்கு மாறுபட்ட ஆரிய கருத்தானது இங்கு சொல்லப்பட்டிருப்பது நம் சிந்தனைக்கு வருகிறது எனவே பிற நாட்டினருடைய பழக்க வழக்கங்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைய ஆரம்பித்து விட்டு என்பதைத்தான் இளங்கோவடிகள் மாடல என்ற பாத்திரத்தின் வழியாக தமிழ் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறார் இவ்வாறு பிற நாட்டினருடைய பழக்க வழக்கங்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைகிறது நீங்கள் விழிப்பாக இருங்கள் என்று சொல்வது போல் தோன்றுகிறது பாண்டிய நாட்டிலே ஆட்சி எப்படி இருந்தது சேரநாடு எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள சேரன் செங்கோட்டுவன் விரும்பினான் இந்த மாடலமலைவனுடைய வருகையினால் அவன் சேர நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டு செய்திகளை பார்த்து தெரிந்து வந்திருப்பான் என்பதை அறிந்து அவனை தனியாக அழைத்து அரசியல் நிலைமை பற்றி தென்னாட்டினுடைய அரசியல் நிலைமை பற்றி கேட்க செங்குட்டுவன் விரும்பினான் அப்பொழுது மாடலமரையவன் சோழ நாட்டு செய்திகளை அம் அரசனுக்கு சொல்ல தொடங்கினான் அங்கே எந்த துன்பமும் நிகழவில்லை ஆனால் பாண்டிய நாட்டில் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் இறந்து போனமையினாலேயும் அந்த நாடு அரசியல் குழப்பம் மிகுந்ததாக இருந்தது அந்த குழப்பத்தை ஒரு வகையாக அந்த நாட்டு அரசியல் முறையிலே அது நிறைவாயிற்று என்பதை சொல்லுகிறான் தமிழ் ஒத்த பகமை கொண்ட சோழ குரு குறுநில மன்னர்கள் ஒன்பது பேர் மைத்துனன் ஆகிய சோழன் பெருங்குள்ளியுடன் ஒன்று சேராது அவனின் கீழ் தாம் இளவரசராயிருக்கப் போறாததனால் அவன் ஆணைக்கு கட்டுப்படாது அவனது வளநாட்டை அழிக்கும் பண்பினராய் இருந்தபோது அப்பகைவர் ஒன்பது பேர் குடைகளையும் ஒரு பகற்பொழுது அழித்து அக்கிள்ளி உழவனுடைய பொன்னா செய்யப்பட்ட ஆணை சக்கரத்தை நிலைவா நிலைபெறுமாறு செய்தான் மோகோரிலே வாழ்ந்த பழையன் என்னும் குருநில மன்னன் பாதுகாக்கப்பட்டிருந்த காவல் வேப்ப அடியோடு வெட்டி சாய்த்து ஏந்தி பரம்பு மாலையை சூடிய நீ கேட்க தம் குடி பிறந்த பொற்கொல்லன் ஒருவனால் கொல்லர் குடிக்கே பழி ஏற்பட்டது என்று வெட்கி, கொண்டொழில் செய்யும் பொற்கொள்ளர் ஓராயிரம் பேர் ஒரு முறையினை திருகி எரிந்த திருமாபத்தினிக்கு கண்ணகி ஒரு ஒரு புழுதியிலேயே தன் தம் தலையை தாமே அறிந்து உயிர்ப்பறி ஊட்டினர் அதனால் மதுரையின் புகழ் எங்கும் பரவியது அப்போது அரசனை இழந்து அல்வற்ற அம்மதுரைதூரில் கொற்கையை ஆண்ட வெற்றிவேற் என்னும் பாண்டிய மன்னன் தென்னகத்தின்கண் குற்றமற்ற சிறப்பினை உடைய மக்களின் காக்கும் முறையை பாண்டியன் நெடுஞியனுக்கு பிறகு தனக்கே உரித்து என்று உரிமை கோரினான் ஆகவே அவன் அந்தநில மன்னன் அந்த வெற்றிவேற் பாண்டிய நாட்டு அரியணையிலே ஏறி பாண்டிய நாட்டிலே ஒரு நீதியை நிலைநிறுக்க செய்தான் அங்கே உள்ள குழப்பம் அங்கே நீங்கியது என்று மாடலமரையவன் சேரன் செங்கோட்டுவனுக்கு கூறிய செய்தியை எல்லாம் கேட்டு சேரன் செங்கோட்டுவன் தன்னுடைய வருகையினால் வடநாட்டு வருகையினால் தமிழ்நாட்டில் எந்த குறையும் இல்லை என்பதை அறிந்தான் அவன் சோழனா அவன் சேரநாட்டிலிருந்து வடநாட்டிற்கு வந்து 32 மாதங்கள் ஆகிவிட்டன ஆகவே முப்பத்தி ரெண்டு மாதங்களாக அந்த சேரநாட்டு பகுதியும் பாண்டி நாட்டு பகுதியும் எந்த வகையிலும் துன்பம் இல்லாமல் இருப்பதை அறிந்து சேரன் செங்குட்டுவன் மிகவும் மகிழ்ந்தான் பிறகு இச்செய்திகளெல்லாம் கூறிய மாடலமறையவனை அழைத்து வரச் செய்து அவனிடத்திலே சோழ நாட்டிலே ஒன்பது பேரும் இறந்த பிறகு வளமிக்க சோழ நாட்டு கிள்ளி வளவனது வெற்றியும் அவனது செங்கோலின் தன்மையும் தீதிந்து உள்ளனவா என்று வினவினான் முப்பத்தி ரெண்டு மாதங்கள் வடநாட்டிலேயே தங்கி இருக்கின்ற சேரனுக்கு தமிழ்நாட்டின் நிலைமையெல்லாம் எடுத்து கூறுகிறான் மாடலமரையவன் இதனை செவிமடுத்த செங்குட்டுவன் அவனை அழைத்து அவனுக்கு அவனை பாராட்டி அவனுக்கு தனது உடம்பின் எடைக்கு எடை கொண்ட ஐம்பது துலாம் பொன்னினை கொள்க என்று அவனுக்கு கொடையாக கொடுத்தான் என்று சொல்லுகிறார் இளங்கோவடிகள் ஒரு மறையவன் துறவி அவனுக்கு பற்று பாசம் குடும்பம் எதுவும் இல்லை அவனுக்கு இவ்வளவு பெரிய பொருள் எதற்கு என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எனவே இந்த மறையவன் துறவி என்றாலும் பொருளின் மேல் வேட்கை உடையவனாக விருப்பமுடையவனாக இருக்கிறான் என்பதை மீண்டும் ஒரு முறை அவன் வாயாலேயே நாம் சொல்ல கேட்கிறோம் சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பிய பிறகு சோழ பாண்டியர்களின் மேலே கோபம் கொண்டு படையெடுக்க முற்படுகிறான் அப்பொழுது மாடலமரையவன் சேரன் செங்குட்டு சொல்கிறான் நீ வடநாட்டிலே போர் செய்து ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்றாய் அந்த பாவம் இருக்கும் போது மேலும் சோழ பாண்டியரோடு போர் செய்து இன்னும் இன்னும் பாவத்தை நீ தேடிக் கொள்ளக்கூடாது ஆகவே நீ ஒரு வேள்வியினை செய்து இந்த பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று மடலமறை அவன் சொல்லுகிறான் அவன் சொல்லுகிறான் நான் இப்படி சொல்வதெல்லாம் இப்பொருள் மேல் ஆசையினால் சொல்லவில்லை என்று சொல்லுகிறான் சொல்லுகிறான் அரும்பொருள் நான் தேடுவதற்காக சொல்லவில்லை உன் நன்மைக்காக சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான் பார்க்க இருக்கிறோம் எந்த விதத்திலும் இவ்வளவு பெரிய பொருளை பெறுவதற்கு ஒப்புக்கொண்டிருத்தல் கூடாது ஆனால் அவன் அவைகளை பெற்றுக் என்றுதான் இளங்கோவடிகள் சொல்லுகிறார் அவ்வாறு அவன் அந்த பொருள்களை எல்லாம் பெற்றுக் கொண்டு அவன் தன் நாட்டிற்கு திரும்ப செலுகிறான் இருந்த ஆரியாக வந்த நூற்றுவர் கண்ணரை நீங்கள் எல்லோரும் செய்த உதவிக்கு நான் மிக்க நன்றி செலுத்துகிறேன் நீங்களெல்லாம் உங்கள் நாட்டிற்கு செல்க என்று சேரன் செங்குட்டுவன் கங்கையை நூற்று வருகரை அவர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிறான் அப்பொழுது அந்த வடநாட்டிலே போர் செய்தபோது அந்த போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடிய அரசர்கள் பகைவர்கள் அந்த வீரர்கள் எல்லாம் தபபேடம் புனைந்து உயிர் தப்ப முனைந்தார்கள் என்பதை குறிப்பிடுகிறார் சுருண்ட தாடியும் இருண்ட கூந்தலும் செவரி பறந்த நீண்ட கண்களும் மலர்ந்த வெள்ளிய மாலைகளையும் உடைய ஒரு துறவி துறவி போல அவர்கள் அந்த போர்க்களத்தை விட்டு ஓடினார்கள் அவர்களை பார்த்தால் அவர்கள் ஆரிய நாட்டு பேடிகளை போல தப்பித்தார்கள் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் எனவே சேரன் செங்குட்டுவன் வடநாட்டு வேந்தர்களை வென்று அங்கே அவர்களெல்லாம் உண்மையை உணர்ந்து அவர்களை படை கல படைக்கலங்களை எல்லாம் பறித்து கொண்டு அவர்களை திரும்ப ஓடு ஓடிவிடுவதற்கு ஒப்பினான் என்று எண்ணுகிற போது அவன் அவனுடைய அந்த வீர பிறரை துன்புறுத்த என்று அந்த முனிவர்கள் கேட்டுக்கொண்டதற்கேற்ப அவர்களை எல்லாம் மன்னித்து அனுப்பிவிட்டான் என்று இளங்கோவடிகள் சொல்லுகின்றார் சேரன் செங்குட்டுவன் ஆரிய வென்று கண்ணை கல்கொண்டு கொண்டு வருதல் வரை எல்லா செயல்களையும் செய்து முடித்து யில்கொள்ள சென்ற செங்குட்டுவன் நல்ல உறக்கம் கொள்வதற்கு முன் மறுநாள் பொழுது குளரத் தொடங்கியது செங்குட்டுவன் பிரிவினால் முப்பத்தி மாதங்கள் வேண்மாள் துன்பத்தில் வாடிக்கொண்டிருந்தவையால் உடலெல்லாம் இழைத்து போயிற்று சங்குவளையர்கள் கலந்து விழும் தன்மையுடையதாய் இருந்தது ஆனால் ப்பொழுது சேரன் செங்குட்டுவன் வடநாட்டு போடிலே வெற்றி பெற்று திரும்பி வருகிறான் என்ற செய்தி சேரநாட்டிற்கு வந்து சேர்ந்தது அது வந்து சேர்ந்தவுடன் அந்த செய்தியை அந்த புறத்திலே வேண்மாளினத்திலே தோழியர்கள் தெரிவிக்க வேண்மாள் மீண்டும் புது பொலிவினை பெற்று சங்குவளையர்கள் கையிலே ஈரப் பெற்றன என்று கவிஞர் கூறுகிறார் வடதிசையிலே ஆரிய அழித்து அப்போர்க்களத்தை தனக்கே உரிய தன்மையிலே பெற்று உன் துன்பத்தை போக்குவதற்கு இப்போது சேரன் செங்குட்டுவன் வெற்றியோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை அவன் அவர்கள் வேண்ம நிறத்திலே தெரிவித்தார்கள் அது மட்டுமல்ல அந்த நாட்டு மக்கள் குறிஞ்சி நிலப்பாணியையும் நெய்தல் நிலப்பாணியையும் அதாவது அந்தந்த நிலத்துக்குரிய பெண் குறிஞ்சி பண்ணாலும் நெய்தல் பண்ணாலும் முல்லைப்பண்ணாலும் அவர்கள் பாடி மருதப்பண்ணாலும் பாடி அவர்கள் அரசனை வாழ்த்த தொடங்கினார்கள் மருந்து நிலத்திலே உள்ள மாடுகளெல்லாம் இன்று உங்களுக்கு ஓய்வு என்று உழவர்கள் அவற்றுக்கு விடுதலை அளித்தனர் அரசனுடைய வெற்றி நாட்டு மக்களுடைய உள்ளத்திலே அத்தகைய சிறப்பினை ஏற்படுத்தியது என்று கூறுகிறார் பெரிய மியமரையிலிருந்து வில்கொடியினை உடைய நம் சேரன் வந்தான் அவன் அங்கிருந்து கவர்ந்து வந்த ஆணிகளோடு சேர்ந்து நீங்களும் செல்க என்று தங்களுடைய ஆணிரிகளை எல்லாம் நீர்துறையிலே உழவர்கள் செலுத்தினர் என்று சொல்லுகிறார் எனவே அங்கே சேர அரசனுடைய வருகையை ஆவலுடன் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தனர் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் வலம்புரி சங்கு வெற்றி முடக்கம் முழங்கியது மாலை அணிந்த வெண்கொற்றை பட்டத்து யானையின் பிடரியிலே அமர்ந்து அம்பாரியிலே பொலிவுடன் விற்றிருக்கிறான் யானை யானைகள் அணிவகுத்து தலைநகரமே திரண்டு வந்து வரவேற்க வஞ்சிமா நகருக்கு நகருக்குள் சேரன் செலுத்துவன் புகந்தான் என்று இளங்கோடிகள் குறிப்பிடுவார் அடுத்து நாம் பார்க்க போகிற காதை நடுகை நடுக என்றால் வழிபடுகிற தெய்வம் தெய்வத்திற்கு ஒரு கல் அமைப்பது என்பது தமிழருடைய மரபு அது ஆண்களுக்குரியது இங்கே பெண்ணுக்குரியதாக சொல்லப்பட்ட அந்த செய்தியை பற்றி நாம் முன்னரே பார்த்தோம் கண்ணகியினுடைய வீரத்திற்காகத்தான் சேரன் செங்குட்டுவன் அவளுக்கு கல்லெடுத்தான் என்பது குறிப்பிடத்தது சேரன் செங்குட்டுவனது நிலத்தில் சோழ நாட்டு மங்கை கண்ணகிக்கு பாண்டிய நாட்டில் பெற்ற வெற்றிக்காக அவளுக்கு ஒரு கோயில் சமைப்பது அவளை வழிபடுவது என்ற ஒரு கருத்து கருத்தினை அவன் நிறைவேற்றி இளங்கோவடிகளுடைய அந்த குறிக்கோளை கண்ணகி தெய்வமாக்கும் குறிக்கோளை நிறைவேற்றித் தருவதாக சேரன் செங்குட்டுவன் அவளுக்கு கோயில் எடுக்க முனைந்தான் வடபுலத்திலே போரிட்டு வெற்றி பெற்று திரும்பிய வீரர்களில் பலர் மார்புகள் பகைவரால் புண்படுத்தப்பட்டு யானை தந்தங்கள் பாய்ந்து புண்படுத்தப்பட்டிருந்தன சில வீரர்களின் மார்புகள் நீண்ட வேல் கிழித்த பெரும் புண்களுடன் விளங்கின சில வீரர்களுடைய அழகிய மார்புகள் பகைவர் ஏதோ அம்புகளாலே துளையிட்டு போயின அத்தகைய பின்பம் மிகுந்த அந்த வீரர்களை அவரது துணவியர் பேணி பாதுகாத்து அவர்களுக்கு உதவி செய்தனர் இந்த நிலையில் சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய மாளிகைக்கு சென்றான் அந்த மாளிகை எப்படி இருந்தது என்பதை இளங்கோவடியர் சொல்கிறார் அரசனது பொன் மாளிகை உயர்ந்து காட்சி அளித்தது மணிகளால் அழகுபடுத்தப்பட்ட அம்மாளிகையின் நிலா முற்றத்தில் அமர்ந்து அந்த நிலவின் அழகை சுவைக்க செங்குட்டுவனின் பட்டத்து அரசியான வேண்மாள் பொருந்திய கோபுரந்தேவி வந்து அவனை வாழ்த்தி வரவேற்று தன் அந்த புறத்திற்கு சென்றாள் என்று சொல்கிறார் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் அந்த சேரன் செங்குட்டுவன் அன்று ஓய்வெடுத்து வேன்மாளுடன் அழகிய அந்த நிலவொடியில் தன்னுடைய அந்த நெடுநாள் வருத்தத்தை நீக்கும் பொருட்டு சிறிதி அங்கே ஒரு நடன பார்க்க வேண்மாளுடன் போகிறான் அந்த நடன நிகழ்ச்சி என்னும் ஊரில் பிறந்த சாக்கையன் ால் நிகழ்த்த பெற்றது அதாவது சிவபெருமான முயவளை தன் இடப்பக்கத்திலே தாங்கி ஆடிய கொடுகொட்டி என்னும் கூத்தை அந்த சாக்கையன் ஆடி காட்டினான் அது என்ன எப்படி என்றால் அந்த கொடுகொட்டி என்பது உமையொரு பாகனாக இருந்து ஆடினான் சிவன் என்பதாகும் இந்த ஆட்டத்தை நிகழ்த்தும் கலைஞர்கள் தங்கள் உடலின் வலப்புறத்தை ஆண் வடிவாகவும் இடப்புறத்தை பெண் வடிவாகவும் புணைந்து கொண்டு ஆடுவர் அவ்வாறு போது ஆண் வடிவாய் புணையப்பட்ட வலப்புற அங்கங்கள் அசைய இடப்புற அங்கங்கள் சற்றும் அசையாதபடி இவ்வாடல் நிகழும் இந்த சாக்கையின் கூத்து என்பது அவ்வளவு நுட்பமான கூத்தாகும் ஆகவே உமையொருவாகனாய் இருந்து மாதேவன் ஆடிய கொடுகொட்டியை அரசனும் அரசியும் வாயிலாக கண்டு மகிந்தனர் மகிழ்ந்தனர் போற்றி புகழ்ந்து பரிசு வாங்கிக் கொண்டு சென்ற பிறகு சேரன் செங்குட்டுவன் தன் போலக்க மண்டபத்தில் இருக்க சோழ பாண்டிய நாட்டிற்கு கனக விசயர்களையும் அவனோடு பிடிபட்ட ஐம்பது வீரர்களையும் பாண்டியனுக்கும் சோழனுக்கும் அனுப்பினான் அவர்கள் திரும்பி வந்த பிறகு செங்குட்டோனிடத்திலே நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறான் கஞ்சுகமாக்கள் மாடல் வரையோனுடன் அங்கு வந்தனர் தங்கள் வருகையை வாயில் காப்போன் மூலமாக அரசனுக்கு அறிவித்து அனுமதி பெற்று அரசனை தொழுதனர் நீலம் செங்குட்டுவனிடம் பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இந்த பிடிபட்ட வீரர்களை அழைத்துச் சென்ற போது என்ன நடந்தது என்பதை சேரன் செங்குட்டுவனுக்கு கூறுகிறான் முதலில் நாங்கள் சோழ மன்னனின் பழம்பதியை அடைந்தோம் அங்கே வச்சிர நாட்டு மன்னன் திரையாக கொடுத்த பந்தல் மன்னன் திரையாக தந்த தோரண வாயில் இவற்றை எல்லாம் ஒருங்கே அமைத்து சித்திர மண்டபத்தில் சோழன் வீற்றிருந்தான் வடநாட்டு போரில் ஓடிய ஆரிய மன்னரான இக்கனக விசயரோடு அரசனது பணியாளர் பின் சென்று சோழ மன்னனின் திருவடிகளை வணங்கி நீங்கள் சொன்ன செய்தியை சொன்னோம் திரைப்பட்ட செய்தியை சொன்னோம் சோழன் கூறினான் போர்க்களத்திலே எதிர்த்து போராட வேண்டிய ஆண்மையற்ற ஒரு அரசனை பிடித்துக் உயிர் தப்பி ஓடிச் சென்றவரை போர்க்களத்திலிருந்து கைப்பற்றி வருவது பெரிய வெற்றி செயல் ஆகாது என்று இழிவாகச் சொன்னான் பாண்டியாட்டிற்கு இந்த கனக விஷயர்களையும் சிறைப்படுத்தப்பட்ட ஏனைய அரசர்களையும் அழைத்து சென்று சேரருடைய வெற்றியின் சிறப்பினை பாண்டிய மன்னனிடத்திலே நீலன் சொல்ல கேட்ட பாண்டியன் அது ஒரு பெரிய வெற்றியா புறமுதுகிட்டு ஓடியவன் வெண்கொற்ற விட்டுவிட்டு போனவன் அந்த வெண்கொற்றக் கொடியினை வேண்டுமானால் தலைக்கோலாக உன் அரசனை செய்து வைத்துக் கொள்ள சொல் போர்க்களத்தை உமது மன்னன் வெற்றி பெற்றான் என்பது பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் தவடம் பூண்டு தப்பிச் செல்பவர்களை பிடித்து கொண்டு வந்து என்னுடைய வெற்றியின் அடையாளம் என்று சேரன் செங்குட்டுவன் கூறுவது புதுமையானது வேடிக்கையானது என்று வெற்றி வேறு இகழ்ந்து கூறினான் என்பதை நீலன் சொல்லி முடித்தான் இதனை கேட்ட செங்குட்டுவன் மிகுந்த சீற்றம் கொண்டான் தாமரை செங்கன் தழல் நிறம் கொள்ள கோமகன் நகுதலும் தாமரை போன்ற மலர்களை உடைய மலரை ஒத்த சேரன் செங்குட்டுவனுடைய கண்கள் சிவந்தன என்று சொல்லுகிறார் அதை கண்ட மாடலமறையவன் சேரன் செங்குட்டு சீற்றத்தை தணிக்கிறான் என்ன சொல்லுகிறான் சேரன் செங்குட்டு பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறான் வெற்றி எவ்வளவு உயர்ந்தது என்று சொல்லுகிறான் நீ நீ நூலறி உடையவன் உனக்கு தெரியாதா என்று சொல்லி நீ சோழ அரசன் ஒன்பது பேரையும் நேரி என்ற இடத்திலே தனி ஒருவனாய் நின்று வெற்றி கொண்டவன் கடும்போர் புரிந்து பகைகளை இடும்பில் என்னும் ஊர்புறத்தே ஓட்டியவன் நெடிய கடலில் நாவாய் ஓட்டி ஆரிய மன்னர் விரைந்து செல்லும் கங்கை பேராற்றின் கரையிலே வெற்றி கொண்டவன் இவ்வாறு பல போர்களை செய்து வாகை மாலை சூடிய பெருமைக்குரிய சேர மன்னன் நீ நீ ஏறு போன்றவன் உன் சினம் தனிவதாகுக மண்ணாலும் வேந்தனே நீ வாழ்நாட்கள் குளிர்ந்த ஆற்றின் மணலினும் மிகுவதாகுக சாகரால் தோன்றப்பட்ட கடசுவந்த இவ்வுலகை ஆளும் வேந்தனே நீ வாழ்க என் சொற்களை நீ இகழாமல் கேட்டு அருள வேண்டும் என்று ஒரு பெரிய வரலாற்றை சொல்கிறான் இந்த உலகம் நிலையாமை உடையது நீயோ இதுவரையிலும் எவ்வளவு உயிர்களை கொண்டிருக்கிறாய் எனவே இனிமேல் நீ போர் எடுத்தல் உன் வயதிற்குரிய அறக்கள வேள்வியை நீ இனி செய்ய வேண்டும் மரக்கள வேள்வியை நினைக்கக்கூடாது என்று சொல்கிறான் வேந்தர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நன்கு முடித்து வாழேந்திய பூமாலை உடைய சேரமன்னே உனக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் இந்த கடல் தீவிலிருந்த பகவீர்களை கடப்ப மரத்தை வெட்டிய காவலனாயினும் இமயத்து உச்சியிலே விற்கொடி பொறித்த குடக்கோ சேரலான சேரலான் ஆனாலும் நான்கு மரங்களிலே வல்ல பாலை கௌதமன் என்னும் அந்த நன்பாடியுக்களை ஏற்று அதற்காக பரிசாக அறக்கள வேள்வி அவனை உடம்போடு சொர்க்கத்துக்கு அனுப்பிய பல்யானை செல்குடு குட்டுவனாயினும் நிலை உயிர்களை முறையின்றி கவல்களை ஒழித்து தனது கட்டளையால் நிறுத்திய நிறுத்தியவனாயினும் இந்த உலகத்தில் பெரிய போர்களை செய்து வெற்றி பெற்ற மாபெரும் வீரராயினும் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குத்தான் வாழப்போகிறார்கள் வாழ்ந்தார்கள் ஆகவே அவர்கள் யாவரும் இன்று இல்லை மாண்டொழிந்தனர் தத்தம் புகழெய்க செயல்களால் மட்டுமே நிலைத்துள்ளனர் எனவே நீ தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த யாக்கை நிலையாதது மாடலமறையவன் சேரன் செங்கட்டுவனை பார்த்து நீ சினத்தை தணித்துக் கொள் இந்த உலகத்தில் ஒன்றும் நிலையற்றது கனக விசையர்கள் எவ்வளவு பொருள் பெற்றவர்கள் அவர்கள் அதை வைத்துக் கொண்டார்களா அதை அவர்கள் இழந்து விட்டார்கள் இப்போது சிறை கைதியாக இருக்கிறார்கள் நீயோ போர் எடுக்க விரும்புகிறாய் சோழனையும் பாண்டியனையும் நீ பலமுறை வென்றிருக்கிறாய் இப்பொழுது மறுபடியும் போர் எடுத்தால் உயிர்கள் அழியும் என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் உலகத்திலே உள்ள பொருள்கள் எல்லாமே நிலையற்றவை ஏன் நீ இதிலே மிகுந்த கோபம் கொள்ளுகிறாய் எனவே காவல் வேந்தனை வளம் நிறைந்த இந்த பேருலகத்திலே வாழும் மக்களிடம் செல்வம் நிலையற்றது என்பதை சென்ற இடத்திலெல்லாம் நீ அறியவில்லையா அது மட்டுமல்ல உன்னுடைய இளமையும் கூட நிலையற்றது என்பதை தாந்தோர் எடுத்து கூறியிருக்கிறாயல்லவா எனவே திருமகிழ் பெற்றிருக்கும் பரந்த மார்க்க செங்கோலையும் உடைய வேந்தனே நரைகூட்டி முதுமையடைந்த நீ இளமை நிலையற்றது என்பதை உன்னிடமே கண்டாயல்லவா எனவே உயிரின் தன்மையை நீ அறிய வேண்டும் உயிரானது உடம்பை ஒழித்து மண்ணுலகில் மனித பிறப்பில் தோன்றினும் தோன்றும் மேம்பட்டவனே மனித எடுத்த அடைந்தாலும் அடையும் எனவே இந்த உயிர் என்னவாகும் என்று சொல்ல முடியாது மக்கள் விலங்கு நரகர் தேவர் என்னும் நான்கு நிலைகளிலே இந்த உயிர் உழலக்கூடியது அரங்கேறி கூத்தாடும் கூத்தர் தாம் ஏற்றுக்கொண்ட வேட வேடத்திற்கு ஏற்ப ஆடுவது போல இந்த உயிரானது ஒரு பிரவியிலே எடுத்த வடிவை நிலை கொள்ளாது ஏற்ப அடிக்கடி இது மாரி செல்லக்கூடிய தன்மை உடையது எனவே தெளிந்த அறிவுடைய சேரன் செங்குட்டுவனே நீ இதனை அறிய வேண்டும் ஏழு பகை மன்னர்களின் முடிக்கலங்களை கொண்டு செய்த ஆரத்தை நீ அணிந்திருக்கிறாய் நீ ஏந்திய ஆணை சக்கரம் வழி வழியாக உன்னை தொடர்ந்து வருவோரிடமும் சிறக்க வேண்டும் ஆகவே நீ ஒரு அறக்கள வேள்வியினை செய்தால் இந்த பாவங்களெல்லாம் நீங்கும் என்று மாடலமரையவன் சொல்லுகிறான் அப்படி சொல்ல முற்படுகிற போது அவன் சொல்லுகிற இந்த தொடரை நீங்கள் நினைக்க வேண்டும் நான் உன்னை அறக்கள வேள்வி செய்ய சொல்வதற்கு காரணம் அரும்பொருள் பரிசிலன் அல்லேன் யானும் நான் இடத்திலே பொருள் பெறுவதற்காக நான் சொல்லவில்லை என்கிறான் ஏன் தெரியுமா வடநாட்டிலே அரசியல் செய்திகளை சேரன் செங்குட்டுவனுக்கு சொன்னான் பாண்டிய நாடும் சோழ நாடும் எப்படி இருக்கிறது என்ற அரசியல் செய்திகளை மறைவாக சொன்னான் அதற்கு சேரன் செங்குட்டுவன் அவனுடைய இடைக்கு எடை ஐந்து ஐம்பது தொலாம் பொன்னை கொடுத்தான் என்பதை நாம் முன் பார்த்தோம் அதுபோல இப்பொழுதும் நான் பொருளுக்காக நான் உன்னை அறக்கள வேள் செய்ய சொல்லுகிறேன் என்று நீ கருதிவிடாதே இந்த யாக்கை நல்ல நிலைமையை பெற வேண்டும் நீ நல்ல நிலைமையிலே வாழ வேண்டும் உன்னுடைய உயிர் மீண்டும் பிறக்காது தேவர சேர வேண்டும் எனவே நீ கண்டிப்பாக ஒரு அறக்கள செய்தால் தான் உனக்கும் நன்மை என்று சேரன் சங்குட்டூரிடத்திலேயே மாடலமரைவன் கூறுகிறான்